जननी सर्वमंगला देवह ீகோ மானமனோ தம் வந்தே கஜரானூயம் விபுதை சே வசத்து ஜிவாபிரமஸ்வத்த ீிாமூர் சுந்திரைபாயம்ூத்திரம் ீங்ககிரம் மேஷி கி வியேதம் ஸ்ரீராமிருஷ்ணாவேந்திரம் ஸ்ய பிரியண்டம் त्वमेव, माता त्वमेव त्वमेव त्वमेव त्वमेव அஸ்மூரூன் சந்தமான மாதே மேவச்சமே யிரவிணம் யமே மேவெக நமோ விதையயோ வம்சரிஷி மஹோ குரு प्रज्ञान प्रत्यगर्थो ओम। ோப்பளவரோம்ம ஓீண பாப்பா வீத்தரா முமே आत्म बोधो विधीयते आत्म मून। रागेच्छा ஆமோம் ராம் பிரவ நாசே कस्यतो ேஸஸ்ம அடுத்தமேணிநனந்த நித்திய நிர்மலதாத்மனஹா ஆதிசங்கரர் ஆத்ம அநாத்ம விவேகத்தை நன்றாக பகுத்து நமக்கு ஆத்ம ஜானத்தை உபதேசம் பண்ணுகிறார் நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இருப்பது எது எது நான் என்ற சொல்லுக்கு பொருளாக இல்லை என்பதுதான் இங்க விசாரம் நாம் எல்லோரும் நான் நான் நான் என்று விவகரிக்கிறோம் இந்த விவகாரத்துக்கு உரிய இந்த நான் என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதுதான் நமக்கு முக்கியமான விசாரம் இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் நான் என்கிற சொல்லுக்கு உண்மையான பொருள் அல்ல இந்த உடம்பு மனசு புத்தி எல்லாம் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம் சச்சிதானந்த ஸ்வரூபம்னா தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் எல்லாமே தூய்மை கடைசியா நாம பார்த்த ஸ்லோகம் சச்சிதானந்த நான்கிறது இல்லாத ஒரு பொருள் அல்ல ஏன்னா உடம்பு மனசு புத்தியை நீக்கிட்டா அப்புறம் என்ன பொருள் இருக்குன்னு நமக்கு தோன்றும் அதுதான் நான் ஏற்கனவே ஒரு வகுப்புல சொன்னேன் நான் இந்த உடலின் ஒரு பகுதியும் நான் என்பது இந்த உடலிலிருந்து உற்பத்தியான ஒரு பொருள் அல்ல நான் என்பது இந்த உடலின் ஒரு பகுதியும் அல்ல நான் என்பது இந்த உடம்பின் தன்மையும் அல்ல இந்த உடம்புன்னு நான் சொல்றபோது மனசையும் சேர்த்துத்தான் சொல்றேன் நான் இந்த உடம்பு மனம் புத்தி இவைகளுக்கெல்லாம் வேறாக கொண்டு உடம்பு மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடம்பு மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறேன் உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் நான் இருப்பேன் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்று நினைப்பதற்கும் பேசுவதற்கும் உடல் மனம் புத்தி தேவைப்படுவது போல இருக்கிறது இதத்தான் நாம திரும்ப திரும்ப படிச்சுகிட்டே இருக்கோம் இந்த உடம்பு மனசு புத்தி நம்ம அதுலேயே இருந்து கொண்டு அதை நீக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஸ்தூலமா சரீரத்தை நீக்க முடியாது எப்படி தூக்கத்துல சரீரத்தோட அபிமானம் நமக்கு இல்லை தூக்கத்துல நமக்கு சரீரத்துல அபிமானம் இயற்கையா இல்லை நம்ம வந்து இதை விவகாரத்தில் ஜாக்கிரத வஸ்தியில சாஸ்திரத்தை படிச்சு இந்த அபிமானத்தை நீக்கிறோம் இயற்கையாக உறக்கத்தில் நீங்குகின்ற அபிமானத்தை விழிப்பு நிலையில் நாம் செயற்கையாக செய்கிறோம் செயற்கையாக செய்தால்தான் நமக்கு இந்த உலக வாழ்க்கை எதுவும் நம்மளை பாதிக்க அபிமானம்தான் எல்லாத்துக்கும் காரணம் தூக்கத்தில் அபிமானம் இல்லையே அது திரும்ப திரும்ப யோசிக்கணும் தூக்கத்தில் ஒரு துளி அபிமானம் கூட கிடையாது அந்த அபிமானத்தை நம்ம அது வந்து இயற்கையாக நமக்கு அப்படியே உடம்புல மனசெல்லாம் ஓஞ்சு போகிறதுனால நமக்கு அபிமானம் நீங்கி விடுகிறது ஜாகிரத அவஸ்தையில் அது இருந்துகிட்டு போதே விழிப்பு உடல் மனம் புத்தி எல்லாம் நன்றாக செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இது மாதிரி ஆத்மபோதம் போன்ற நூல்களை படித்து நாம் என்ன பண்றோம்னா செயற்கையா நாம அபிமானத்தை நீக்கிறோம் ஆக இயற்கையாக அபிமானம் நீக்கப்படுகிறது ஆழ்ந்த உறக்கத்தில் செயற்கையாக அபிமானத்தை நீக்குவதே ஞானம் என்றும் மோக்மென்றும் சொல்லப்படுகின்றது அபிமானத்தை நீக்கி பழகி பழகி பழகி பழகி அது என்ன ஆகும் நாளாக நாளாக இந்த அட்டாச்மெண்ட் நீங்கின்றே போச்சுன்னு சொன்னா என்னது இருந்தும் இந்த உடம்பு இருந்தும் நம்ம அதோட இணையாதவர்கள் அழும் அது நமக்கு மாத்திரம் நம்ம பண்றதில்லை எல்லாருடைய சரீரத்தையும் நம்ம மதிக்கிறது இல்லை தர்மமாக மதிக்கிறோம் எல்லாம் வந்து விவகாரத்தில் வந்து ஒரு தர்ம புத்தி சகுண ஈஸ்வர புத்தியில் எல்லோரையும் மதிக்கலாம் ஆனால் உண்மையிலேயே எந்த உடலும் எந்த அகங்காரமும் சத்தியம் கிடையாது என்னுடைய அகங்காரமும் உண்மை கிடையாது நான் பார்க்குற நூற்றுக்கணக்கான அகங்காரங்களும் உண்மை கிடையாது அகங்காரம்னா இண்டிவிஜுவல்ஸ் நான் ஒரு தனி மனிதன் என்பதும் உண்மை அல்ல நான் பார்க்கின்ற பல்வேறு தனி மனிதர்கள் என்பதும் உண்மை அல்ல எல்லாம் ஏற்கனவே சொன்னார் இல்லையா புத் ஒரு ஸ்லோகத்தில் படித்தோம் நாம எட்டாவது ஸ்லோகம் புத் புதீவ எல்லாம் தண்ணீர்ல தெரிகிற நீர் குமிழிகளைப் போல ஆக நீங்க எல்லா ஸ்லோகத்தையும் திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இதை மனசுல தியானம் பண்ண வேண்டியது தான் இதை ஆக ஆத்மாவுக்கு எந்த விதமான செயலும் கிடையாது இதெல்லாம் ஆத்மாவை சார்ந்து இதெல்லாம் செயல் புரிகிறது நாம எல்லாத்தையும் ஆத்மாவில கற்பிச்சுடுறோம் அறியாமையினால எல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்பு எல்லாமே குற்ற உணர்ச்சி எல்லாமே மனசை சார்ந்தது ஆத்மாவை சார்ந்தது கிடையாது புத்தியை சார்ந்தது அந்த சார்ந்தது கடைசியாக நாம் பார்த்த ஸ்லோகம் இருபத்தி ஸ்லோகம் எப்படி சூரியனுக்கு பிரகாசம் இயல்போ தண்ணீருக்கு எப்படி குளிர்ச்சி இயல்போ நெருப்புக்கு எப்படி சுடும் தன்மை இயல்போ அப்படி ஆத்மாவினுடைய இயல்பு சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்தை தான் சொன்னார் சச்சிதானந்த நித்திய நிர்மல தாத்மனகா எவர் பியூர் நெவர் இம்பியூர் நம்ம என்ன நினச்சிருக்கோம் உடம்புல பியூர் இம்பியூரிட்டி வந்து எடுத்துன்னா வருத்தப்படுறோம் உடம்புல ஒரு புண்ணு வந்து இதாக எடுத்துன்னு சொன்னால் தான் இருக்கு ஆனா அதெல்லாம் உடம்பை சேர்ந்தது எனக்கு இல்லைங்கிற எண்ணத்தை நன்றாக திருடப்படுத்திக்கணும் ஆத்மா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லியிருக்கார் என்னுடைய ஸ்வரூபம் என்னது சத்வரூபா இருப்பாக நான் இருக்கிறேன் இந்த உடல் இருக்கிறது அந்த உடல் இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது ஆத்மா இருப்பு ஆத்மா எல்லா பொருள்களையும் இருக்கின்ற இருப்பு தான் ஆத்மா இருக்கிறது இருக்கிறது பஞ்சதையில படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா சாமானிய அம்சம் மறைக்கப்படுவதில்லை விசேஷ அம்சம் மறைக்கப்படுகிறது முழுமையானது இது பண்ணுகிறது நம்முடைய வரையறைகள் நம்முடைய முழுமை மறைக்கப்படுகிறது முழுமை மறைக்கப்பட்டு ஒற்றுமை மறைக்கப்பட்டு வேற்றுமைகள் கற்பிக்கப்படுகின்றன வேற்றுமைகள் அனுபவத்தில் இருக்கத்தான் இருக்கும் வேற்றுமையில் உயர்வு தாழ்வு இருக்கும் குவாலிட்டி வித்தியாசங்கள்லாம் இருக்கும் வைரத்துக்கும் சாதாரண கல்லுக்கும் வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும் ஆனா அதுக்கு நாம எவ்வளவு மதிப்பு கொடுக்கறோங்கிறத பொறுத்தது உண்மை புரிஞ்சவனுக்கு வைரத்துக்கும் சாதாரண கல்லுக்கும் ஒரே மதிப்பு தான் தம் உடம்புக்கே மதிப்பு கிடையாது எல்லா உடம்பும் தோன்றுகின்றது வாழ்கிறது இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறது செத்து போகிறது ஆக உடம்பு தோன்றுகிறது உடம்பு செத்து போகிறது இருப்பாகிய நான் தோன்றுவதும் இல்லை இறப்பதும் அதாவது இப்போ உடம்பு நான் உடம்பிலிருந்து இருப்பு தோன்றவில்லை இருப்பிலிருந்து உடம்பு தோன்றி இருக்கிறது உடம்பிலிருந்து இருப்பு தோன்றவில்லை இருப்பை சார்ந்து உடல்கள் கற்பிக்கப்படுகின்றன இருப்பை சார்ந்து உடல்கள் கற்பிக்கப்படுகின்றன நம்ம மனசை பக்குவப்படுத்துறதுக்காக தான் பூஜையே அப்படி வச்சிருக்காங்க முதல்ல உருவக்கடவுள் அப்புறம் சிவலிங்கம் சால கிராமம் மாதிரி அரு உருவக் இந்த கிராமத்திலையே பூஜையெல்லாம் அருவுருவத்தில் தான் இருந்தது அப்புறந்தான் இப்போ உருவம் வைக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தா ஏதோ ஒரு கல்லுக்கு தான் பூஜை பண்ணிட்டுருப்பாங்க அதுக்கு உருவமும் இருக்காது அது அருவுருவந்தான் அருவுருவம் உயர்ந்ததா உருவம் உயர்ந்ததா கேட்டால் அருவுருவம் தான் உயர்ந்தது உருவத்தை காட்டிலும் அருவுருவம் தான் உயர்ந்தது அரு உருவத்தை காட்டிலும் ஆகாயம் போன்ற தத்துவம் அருவந்தான் தத்துவம் புரிஞ்சதுக்கு பிறகு நமக்கு இதை பத்தி நம்ம உயர்ந்த பத்தி பேச்சில் உருவ வழிபாடு உயர்ந்ததா அரு உருவ வழிபாடு உயர்ந்ததா அருவ வழிபாடு உயர்ந்ததா அப்படி மூணு கேள்வி போட்டோன்னு வைங்களேன் உருவ வழிபாடு முதல் படி பக்குவ இல்லையா உருவ வழிபாடு முதல் படி அரு உருவ வழிபாடு இரண்டாவது படி அப்புறம் அருவம் எப்படி மனசு கிரகிக்கிறதோ அப்படி நம்ம ஆத்ம தத்துவத்தை கிரகிக்கிறோம் உணர்வுன்னா உணர்வை நீங்க ஆப்ஜெக்டிஃபை பண்ண முடியாது உணர்வு அப்படின்னா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியதா புரியலையா உணர்வுங்கிற சொல்லுக்கு பொருள் புரியறது ஆனா அந்த பொருள் அறியப்படு பொருளா புரியல அறிபவனாகவே இருக்கிறது ஆக ஆத்மா தூய இருப்பாக இருக்கிறது தான் சொன்னேன் இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாகவில்லை இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளின் ஒரு பகுதியும் அல்ல இருப்பு உடலின் ஒரு குணமும் தன்மையும் அல்ல வார்த்தை மாற்றி போடுறேன் அவ்வளவுதான் இருப்பு உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு இருப்பது போல இருக்கும் தன்மையை தருகிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் இருப்பு இருக்கும் இருப்பு இருக்கும் இருப்பை உணர இருப்பவைகள் தேவைப்படுவது போல காட்சி அளிக்கின்றன தூயை இருப்ப நீங்க அறிவால தான் புரிஞ்சுக்க முடியும் ஆனா எல்லா இருப்புலையும் நம்ம பொருளும் வடிவமும் கலந்தே தான் இருக்கு அதான் வந்து விளக்கு இருக்கிறது மைக்கு இருக்கிறது புத்தகம் இருக்கிறது டஸ்கு இருக்கிறது திரை இருக்கிறது அந்த இருக்கிறதுங்கிறது எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கு இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அந்த அந்த இருக்கிறதுங்கிறது வந்து அது எதையாவது சேர்த்து சேர்த்து பார்க்குறோம் அறிவால பிரிச்சு பார்க்கணும் அதுதான் சத்தரிசனம் அதுக்கு பேரு சத்தரிசனம் சத்தரிசனம்னா என்ன அர்த்தம் இருப்ப மாத்திரம் புரிஞ்சுக்கிறது இதே இதை உணர்வுக்கும் போடுங்க உணர்வு இருக்கிறதுன்னு சொல்றோம் இருப்பதை உணர்கிறேன்னு சொல்றோம் அதனால உணர்வையும் இருப்பையும் பிரிக்க முடியாது உணர்வுக்கும் இதே போட்டு பாருங்க உடல் மனம் புத்தி இவைகளிலிருந்து உற்பத்தியாவதல்ல உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளின் ஒரு பகுதியில் இருப்பதல்ல உணர்வு உடல் மனம் புத்தியினுடைய தன்மையாக இருப்பதுமல்ல உணர்வு உணர்வு உடல் மனம் புத்திக்கு வேறாக இருந்து கொண்டு உணர்வு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உணர்வு உடல் மனம் புத்திகளுக்கு வேறாக இருந்து கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளை வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் உணர்வு இருக்கும் உணர்வை நினைக்க வேண்டுமானால் சொல்ல வேண்டுமானால் உடல் மனம் புத்தி இவைகள் தேவைப்படும் உணர்வுக்கு உடல் மனம் புத்தி தேவையில்லை உடலுக்குத்தான் உணர்வு தேவைப்படுகிறது உடல் மனம் புத்திக்குத்தான் உணர்வு தேவை உணர்வு இதை சார்ந்து இல்லை உடல் மனம் புத்தி உணர்வை சார்ந்து இருக்கிறது ஆகவே நான் உணர்வாக இருக்கிறேன் தூய உணர்வாக இருக்கிறேன் நம்ம எல்லாம் உணர்வோட எப்படி இதுக்கு பேர் சித்தர்சனம் முதல்ல சொன்னது சத்தரிசனம் அப்புறம் சித் தரிசனம் தரிசனம்னா என்ன அண்டர்ஸ்டாண்டிங்கன்னு அர்த்தம் ஏதோ பார்க்குறதுலாம் அர்த்தம் இல்லை ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸ் கால்டு தரிசனம் நிஜமாகவே ஏதோ பார்க்குறான் கண்ணை மூடின்னும் பார்க்க முடியாது கண்ணை திறந்துன்றும் பார்க்க முடியாது கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கிற போதே புத்தியை வச்சு யோசித்து புரிஞ்சுக்கிறது வேணுன்னா டீப்பாக புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் கண்ணை மூடின்னு தீந்திங்கோ எனக்கு கண்ணை திறந்துட்டு சரியா சிந்திக்க முடியல விஷேபம் வர்றதுன்னா கண்ணை மூடிண்டு சிந்திச்சு பாரு கண்ணை மூடிண்டு சிந்தனை பண்ணினாலும் கண்ணை திறந்துண்டு சிந்தனை பண்ணினாலும் சிந்திக்கிற சிந்தனை சரியா இருக்கணும் அதே மாதிரிதான் ஆனந்தம் அனுபவிக்கிற ஆனந்தம் எல்லாம் வந்து வந்து போற ஆனந்தம் ஏற்றத்தாழ்வு உடைய இன்பம் ஆனா தூய இன்பம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் நமக்கு தூக்கத்தில் வந்து உடம்பு மனம் புத்தியோட சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் எவ்வளவு ஆனந்தமா இருக்கு உடல் மனம் புத்தியோட தொடர்பு இருக்கிற போதுதான் ஆனந்தம் தடைப்படுகிறது உடல் மனம் புத்தி இவைகளோடு தொடர்பு இல்லாத போது ஆனந்தமாகவே இருக்கிறோம் ஆனந்தம் உடம்பு மனசு புத்தியோட சேர்ற போது ஆனந்தம் குறைஞ்சு இதே இதை இதுக்கும் அப்ளை பண்ணி பாருங்க ஆனந்தம் உடல் மனம் புத்தியிலிருந்து உற்பத்தியாவது அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியினுடைய ஒரு பகுதியும் ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தியின் தன்மையும் அல்ல ஆனந்தம் என்பது உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக கொண்டு உடல் மனம் புத்தி இவைகளையெல்லாம் வியாபித்து உடல் மனம் புத்தி இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் உடல் மனம் புத்தி இவைகளுக்கு வேறாக இருந்து கொண்டு இவைகளை வியாபித்து அருள் புரிந்து கொண்டிருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் ஆனந்தம் இருக்கும் ஆனந்தம் இல்லாமல் உடல் மனம் புத்தி இல்லை ஆக தூய இருப்பு தூய உணர்வு தூய இன்பம் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம் என்ன சொல்லணும்னா நான் தூய இருப்பாக இருக்கிறேன் நான் தூய உணர்வாக இருக்கிறேன் நான் தூய இன்பமாக இருக்கிறேன் நான் யாரெல்லாம் பார்க்கிறேனோ யாராக இருந்தாலும் சரி அனைவரையும் நான் என்னவா பார்க்கிறேன்னா அனைவரையும் நான் தூய இருப்பாக உணர்கிறேன் அனைவரையும் நான் தூய உணர்வாக உணர்கிறேன் அனைவரையும் தூய இன்பமாக உணர்கிறேன் என்னை நான் எவ்வாறு அறிகிறேனோ அப்படியே நான் பார்க்கின்றவைகளையும் அறிகிறேன் நான் காலத்தை கடந்தவன் நித்யா எனக்கு ஒரு பொழுதும் மாசுகளே கிடையாது எனக்கு புற இல்லை அக இல்லை மாசற்றவன் நான் ஏதோ கற்பனையில சொல்றது இல்லை இது உண்மை இது ஆனா நம்ம மனசுல ஏதோ நீங்க சொல்றீங்க என்ன இருந்தாலும் அழுக்கு இருக்கத்தான் இருக்கு ஏன் அழுக்கு எனக்குத்தானே தெரியும் அப்படின்னா அழுக்கு இருக்குங்கிறது வாசம் உடம்போட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை மனசோட அழுக்கு உன்னோட அழுக்கு இல்லை நீ எப்பொழுதுமே மாசற்ற ஜோதி ஏதோ என்ன புகழ்ந்து சொல்றதுக்காக சாஸ்திரம் சொல்றதா என்ன உண்மை அதுதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுனால அதுதான் சொல்லுகிறது ஆத்மனா நித்திய நிர்மலதா அதுதான் உண்மையிலேயே நேச்சர் அதுதான் எப்படி சூரியனுக்கு பிரகாசம் இயல்போ நீருக்கு குளிரும் தன்மை இயல்போ நெருப்புக்கு சுடும் தன்மை இயல்போ அப்படி ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் இயல்பு எல்லாருமே சச்சிதானந்தம் தான் சச்சிதானந்தாவோட சேர்த்துக்கிட்ட பேர் தான் ஓங்காரானந்தா உண்மையிலேயே எல்லாருமே சச்சிதானந்தம் நீங்களும் சச்சிதானந்தம் நானும் சச்சிதானந்தம் இந்த சச்சிதானந்தத்துக்கு எதிரொல் என்ன தெரியுமா சமஸ்கிருதத்துல அனுர்த்த ஜடதுக்கம் அனுர்த்தம்னா பொய் இருப்பற்றதுன்னு அர்த்தம் இருப்பற்றது ஜடம் சொன்னா உணர்வற்றது துக்கம் என்றால் துன்பமானது இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது இருப்பற்றது உணர்வற்றது இன்பமற்றது எது இதுக்கு ஆப்போசிட் இருப்பற்றதையும் உணர்வற்றதையும் இன்பமற்றதையும் நம்ம என்ன பண்ணுறோம் இருப்பு உணர்வு இன்பத்தோட இணைச்சு இருப்பு உணர்வுக்கு வந்து என்னது நான் இது இல்லாமல் இது ஒரு நாளைக்கு நான் செத்து போயிடுவேன் எனக்கு அறிவே இல்லை நான் ஒரே துன்பத்தில் உழல்றேன் அப்படிங்கிறதெல்லாம் அறியாம உனக்கு அறியாமை ஒரு நாளும் இல்லை நீ அறிவே வடிவானவன் நீ வந்து அது மாத்திரமில்லை அறிவே வடிவானவன் நீ ஒரு நாளும் சாகமாட்டாய் யாண்டும் இருப்பவன் உனக்கு துன்பமே கிடையாது நீ எப்பொழுதும் மாசற்ற இன்பம் உடையவன் ஆக சுவா சச்சிதானந்த நித்ய நிர்மல தாத்மனஹா இப்ப இன்னொரு விஷயம் சொல்ல போற சுவாமி அப்படின்னா யார் வியவகாரம் பண்ற வியவகாரம் யார் பண்றா விவகாரம்னா என்ன காலையிலேருந்து எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க போகிற வரைக்கும் எந்திரிக்கிறவன் யாரு சாப்பிட்றவன் யாரு தூங்குறவன் யாரு இந்த காரியங்கள்லாம் இந்த வேதாந்தம் படிக்கிறவன் தான் யாரு இந்த விவகாரத்தை ரெண்டாக பிரிக்கிறோம் ஞான வியவகாரம் கர்ம வியவகாரம் ட்ரான்சாக்ஷன் இங்கிலீஷில் பேர் ஞான வியவகாரம் கர்ம வியவகாரம் அறிதல் என்னும் செயல் அரிதல் என்னும் செயல் செயல் புரிகின்ற செயல் பேசுவது ஒரு செயல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேட்கிறீங்க கேட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அறிகிற செயலை நீங்கள் செய்கிறீர்கள் நானும் அறிஞ்சு புரிஞ்சதை புரிஞ்சின்ற விஷயத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் பேச்சு வந்து கர்ம வியவகாரம் புரிஞ்சுக்கிறது வந்து ஞான இப்போ என்ன சொல்கிறாரு ஆத்மா அவ்யவஹாரங்கிறீங்க ஆத்மா ஒரு கர்மமும் செய்யறது இல்லைன்னு இப்போதான் திரும்ப சொல்றீங்க இருபத்தி ரெண்டாம் ஸ்லோகத்தில் படித்தோம் அக்ஞானான் மானசோபாதே கர்த்தத்வாதீனி சாத்மனி கல்பியேம்புகதே சந்திரே சலனாதி யசாம்பசா தண்ணீர் அசையறதுனால தண்ணீரில் இருக்கிற சந்திரன் அசைகிற மாதிரி நமக்கு தோன்றுகிறது ஆனா உண்மையிலேயே சந்திரன் அசைவதில்லை இந்த முல்லா நசுருதியின் ஜோக்கு ஒண்ணு இந்த முல்லா நசுருதியின் என்ன பண்ணினார் ஒரு நாள் பௌர்ணமி அன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கிறப்போ பக்கத்துல ஒரு கிணத்தை எட்டி பார்த்தார் கிணத்தை பார்த்தா கிணத்துக்குள்ள சந்திரன் தெரிஞ்சுது இவரோடனே நினைச்சுட்டோ அடாடா இந்த சந்திரன் கிணத்துக்குள்ள விழுந்துட்டேன் கிணத்துக்குள்ளே விழுந்த சந்திரனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணுமே அப்படின்னு ஒரு கருணாமூர்த்தி அவர் என்ன ஒன்னா ஒரு கயிறை எடுத்து கிணத்துக்குள்ளே வீசினார் வீசினவுடனே அது எங்கேயோ ஒரு ஒரு பாறையில் போய் உள்ளுக்குள்ளே போய் கல்லில் மாற்றி நிறுத்த சந்திரனை சிக்கி எடுத்து அப்படின்னார் உடனே கொஞ்சம் இன்னும் வேகமாக இழுத்தார் எழுத்த உடனே கயிறு அருந்து போயிடுத்து அருந்து போனோடனே இவர் மல்லாக்கா விழுந்தார் பார்த்தா நேரம் ஆகாசம் பரவாயில்லை சந்திரனை தூக்கி நிறுத்திட்டேன் சந்திரனை தூக்கி நான் நிறுத்தி விட்டேன் அது மாதிரி சந்திரனுக்கு ஒரு விதமான கிடையாது நமக்கு வெறும் ஜோக்குது இப்போ என்னென்னா சந்திரன் வந்து அது எங்கேயோ இருக்குது கிணறு எங்கேயோ இருக்குது கிணத்துல என்னுடைய தண்ணீர்னுடைய அசைவை சந்திரனுடைய அசைவா நினைக்கிறது எப்படி தவறோ அப்படி ஆத்மா அனாத்மாவனுடைய விவகாரங்களை ஆத்மாவில் ஏற்றி பார்க்கக்கூடாதுன்னு சொன்னார் ஆனால் இது எப்படி நடக்கிறதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார் வர்ற ஸ்லோகத்தில் படிக்கணும் இருபத்தி ஸ்லோகம் படிக்கிறோம் ஆத்மனை சச்சிதம் ச बुद्धेर सम्योज्य बुद्धेर सम्योज्य प्रवर्तते யோஜியச்சாவிவேகமீதித்தமனசிசேய இந்த அறிதல் செயல் எப்படி நிகழ்கிறது இங்கே விளக்கம் சொல்ற அறிகிறேன் அஹம் விரக்ஷம் ஜானாமி நான் மரத்தை அறிகிறேன் அஹம் புஸ்தகம் ஜானாமி என்ன ஜானாமி சமஸ்கிருதத்தில் சொல்றேன் நான் புஸ்தகத்தை அறிகிறேன் அகம் பவந்தம் ஜானாமி நான் தங்களை அறிகிறேன் ஆக இந்த அறிகிறேன்ங்கிற போது என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இங்க சொல்றார் அதாவது நம்ம மனசுல எண்ணங்கள்லாம் இருக்கு மனசுன்னு ஒன்று இருக்கு பொதுவா மனசுங்கிறது ரெண்டு அர்த்தம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் மனசுன்னு பேர் எண்ணங்கள் தோன்றி இருந்து ஒடுங்குகிற ஆதாரமான ஒரு விஷயத்துக்கும் மனம்னு பேர் சம்ஸ்கிருதத்தில் இதுக்கு பேர் அந்த கரணம்னு மனசுன்னு பேர் ஆனால் தமிழில் இங்கிலீஷில் எல்லாம் மைண்டுன்னு சொல்லிடுறோம் இப்போ போர்டில் எப்படி எழுத்துக்கள்லாம் எழுதுகிறோமோ பேப்பரில் எப்படி எழுத்துக்கள்லாம் எழுதுகிறோமோ அப்படி உடம்பில் வந்து ஒரு சூக்ஷமான ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்துக்கு பேர் தான் அந்த கரணம்னு பேர் அந்தக்கரணம்னா உள்ளே இருக்கும் கருவி அப்படின்னு பேர் அந்த கருவியில தான் எண்ணங்களெல்லாம் தோன்றி இருந்து ஒடுங்குகின்றன ஓயாத எண்ணங்கள் தோன்றி ஓயாத எண்ணங்கள் இருந்து கொண்டு ஓயாத எண்ணங்கள் ஒடுங்கி கொண்டிருக்கின்றன காலையில் விழிச்சதுலருந்து ராத்திரி படுத்துக்க போற வரைக்கும் எத்தனை எண்ணங்கள் தோன்றி தோன்றி மறையுது உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி அப்படி ஒரு பழமொழி அவை யார் உண்ணுவது ஒரு நாழி உடுப்பது நான்கு முழம் எண்ணுவது எண்பது கோடி உடலுக்கு ஒன்பது வாசல் மனதுக்கு எண்பது வாசல் அது கணக்கு போட்டு எண்பது முனைக்கா எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி ஏழை நெஞ்சம் புண்ணாகச் செய்ததினி போதும் பராபரமே தாயுமானவர் பாட்டு ஆக இந்த எண்ணங்கள்லாம் தோன்றுகிறது அதான் எண்ணங்களனுடைய நிலைக்கலன் எண்ணங்களின் நிலைக்கலனுக்கு மனம் என்று ஒரு பெயர் ஒரு குறிப்பிட்ட எண்ணத்துக்கும் மனம்னு பெயர் எந்த எண்ணம் தெரியும் ஆத்மபோதத்தை தொடர்ந்து படிக்கலாமா வேண்டாம் இதை வந்து படிக்கலாமா இது நமக்கு புரியுமா புரியாதா இல்லை சுவாமி புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காரா இல்லையா அதாவது சந்தேகம் வருது பாருமா இந்த சந்தேகம் தெளிவில்லாமல் இருக்கிற எண்ணங்கள் இருக்கு இல்லையா அந்த எண்ணங்களுக்கு மனசுன்னு பெயர் ஒரு தெளிவில்லாம டயலமா திங்கிங்லாம் சொல்கிறோமே அந்த பர்டிகுலர் தாட்டுக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு எண்ண அலைக்கு பெயர் மனம் முடிவுக்கு வர முடியாத ஒரு எண்ண அலைக்கு பெயர் மனம் முடிவுக்கு வந்த எண்ண அலைக்கு பெயர் என்னென்னா புத்தி புத்தின்னு பேர் எப்படிந்தாலும் சரி புரிஞ்சாலும் புரியாட்டாலும் இது விடாம படிக்கிறது அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்றது எப்படியோ முடிஞ்சாலும் முடியாட்டாலும் நம்மளும் இதை வகுப்பு எடுத்தே தேர்றது அப்படின்னு நான் நிச்சயம் பண்றது புத்தி இப்படி இதில் இன்னும் சில எண்ணங்கள் உண்டு பழைய நினைவுகளை எல்லாம் கொண்டு வந்தால் அதுக்கு பேர் சித்தம்னு பேர் இதுக்கு எல்லாத்தோட சேர்த்து நான் எண்ணுகிறேன்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 நான்கு வகையான எண்ண அலைகள் எண்ணங்களின் நிலை கலனில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன முடிவெடுக்க முடியாத எண்ணங்கள் முடிவெடுக்கப்பட்ட எண்ணம் ஒப்பிட்டு பார்க்கும் எண்ண நான் என்கின்ற எண்ண எண்ணம் இப்போ என்ன சொல்றார் இப்போ நான் அறிகிறேன் அப்படிங்கிற போது ஆத்மாவுக்கு அறிதல்கிற செயல் கிடையாது அறிதல்ங்குறதும் கிடையாது செயல் புரிதல்கிறது கிடையாது அறிதல்ங்கிற செயல் ஆத்மாவுக்கு கிடையாது அப்ப யாருக்கு அறிதல்ங்கிற செயல் இப்போ ஆத்மபோதம் படிக்கிறது ஆத்மாவா அனாத்மாவா கேள்வி ஆத்மபோதம் படிக்கிறது ஆத்மா படிக்குதா ஆத்மா அல்லாதது படிக்கிறதான்னு கேட்டா ஆத்மா அல்லாததும் ஆத்மாவும் சேர்ந்து படிக்கிறது ஆனால் வந்து ஞாபகம் வச்சுக்கணும் ஆத்மா வந்து எதையும் படிக்கிறதும் இல்லை கேட்கறதும் இல்லை அப்படின்னு நாம் படிச்சு விஷயம் புரிஞ்சதுக்கு பிறகு அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டோம் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது பாருங்களோ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 அறியாதவனாகவும் இருக்கிறேன் அறிபவனாகவும் இருக்கிறேன் எப்படி இதை புரிகிறது தூக்கத்தில தூக்கத்தில் எதையும் அறியாதவனாக இருக்கிறேன் விழிப்பிலும் கனவிலும் அறிபவனாகவும் இருக்கிறேன் ஆக அறியாதவனும் நானே அறிபவனும் நானேங்கிறவுதான் பிரச்சனை அறிபவன் வருகிறான் அறிபவன் போகிறான்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 அறிவு இருப்பதையும் அறிபவன் நான் அறிவு இல்லாததையும் அறிபவன் நான் அறிவின் இருப்பையும் அறிவின் இல்லாமையையும் அறிவு எண்ணங்களோடு கூடின அறிவு அந்த அறிவை சொல்றேன் இருப்பையும் இல்லாமையும் அறிகின்ற அறிவாக இருப்பவன் நான் இன்னொரு பாஷையில சொன்ன தூக்கத்தில் ஒண்ணுமே தெரியல ஒண்ணுமே தெரியலங்கிறதும் எனக்கு தெரியும் விழிப்புல எல்லாம் தெரியுங்கிறதும் எனக்கு தெரியும் தெரியுங்கிறதும் தெரியாதுங்கிறதும் எவனுக்கு தெரியுமோ அவன் எப்பவுமே தெரிந்தவனாகவே இருக்கிறான் இந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறது ஆத்மாவினுடைய ஒரு அம்சம் இருக்கு சச்சிதம்சம் சச்சிதம்சம்னா என்ன கேட்க கூடாது தூய இருப்பு தூய உணர்வு அப்புறம் என்னன்னா புத்தேகே விற்திஹி சச்சிதானந்தம் இந்த இடத்துல சச்சித்து தான் போட்டிருக்கு ஆத்மாவனுடைய அம்சம் சச்சிதம் புத்தியோட அம்சம் என்னதுன்னா புத்தேகே விற்திஹி இதித்வயம் இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் புத்தேகே விற்திஹி இதித்வயம் நானும் இருக்கேன் புத்தி இருக்குறியு என்னிடத்திலிருந்து இருப்ப வாங்கிக் கொண்டு புத்தி இருக்கிறது புத்தி இருக்கிறது எண்ணங்கள் இருக்கின்றன அந்த இருக்கின்றனங்கிறது தான் ஆதாரம் அந்த எண்ணங்களும் இதுவும் புத்தி என்ன பண்ணுகிறது புத்தில வந்து இந்த சச்சிதானந்தத்தினுடைய சச்சித்தினுடைய நிழல் உழறவு தான் அதுக்கு பேர் தான் நிழல் உணர்வுன்னு தமிழில் நான் சொல்றேன் அடிக்கடி நிஜ உணர்வு நிழல் உணர்வு ஆக நிஜ உணர்வு ஒரு அம்சம் அந்தக்கரணத்தில் ஏற்படுற நிழல் உணர்வு இன்னொரு அம்சம் இந்த அதுவும் நிழல் உணர்வுலையும் சாமானிய சிதாபாசன் சாமானியம் அப்புறம் ஒவ்வொரு எண்ணத்துலேயும் ஒரு ஒரு நிழல் உணர்வு இருக்கு ஒவ்வொரு எண்ணத்திலையும் ஒரு ஒரு நிழல் உணர்வு இருக்குது நான் ஒரு ஒரு சொற்கள் சொல்கிற அந்த ஒரு ஒரு சொற்கள்னுடைய பொருளையும் மனசு நினைக்கிற போது அதில் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் இங்கிலீஷில் சொன்னால் ப்யூர் கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் காமன் ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் அப்புறம் என்னது நான் ஸ்பெஷல் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ் ஈச் அண்ட் எவ்ரி தாட் அப்படி சொல்லணும் ஓரொரு எண்ணத்துலேயும் அந்த நிழல் உணர்வு பிரதிபிம்பிக்கிறது அப்பதான் நமக்கு அறிவே ஏற்படுகிறது நம்ம மனசுக்குள்ள ஏகப்பட்ட பொருளை பற்றின எண்ணம் இருக்கு எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் நம்ம நினைக்கிறது ஏதோ தாறுமாறா நினைக்கிறது ஒரு வரிசையாக ஆர்கனைஸ்டாக பீரோக்குள்ளே சாமானை வச்சிருக்கிற மாதிரி அடி அதுவே தகராறு பீரோக்குள்ளே உருப்படியாக ஒரு சாமானும் இல்லை எல்லாம் தாறுமாறாதான் அடுக்க வைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து ஒரு கடையில் சாமானெலாம் வந்து பெரிய ஒரு சூப்பர் மார்க்கெட்லாம் எப்படி பண்ணுறான் அழகாக சாமான்களை எல்லாம் நீட்டாக அங்கங்கே அடுக்கி வச்சுருக்கான் அப்படியா நம்ம மனதுக்குள்ளே எண்ணங்கள்லாம் அப்படியா ஒழுங்காக அடிக்க அடிக்கி அங்கங்கே வச்சுருக்கோம் நம்ம அப்படியே அடிக்க வச்சாலும் சரியாக நிற்குமா திரும்ப திரும்ப கலைஞ்சு போயிடுமே அப்படி எத்தனை எண்ணங்கள் நம்ம மனசுக்குள்ள இருக்கு ஒரு ஒரு எண்ணத்துலேயும் அந்த நிழல் உணர்வு வருதான் நிஜ உணர்வு அதெல்லாம் படம் போட்டால் உங்களுக்கு புரியும் நிஜ உணர்வு ப்ளஸ் மனம் பிளஸ் நிழல் உணர்வு ப்ளஸ் எண்ணம் பிளஸ் நிழல் உணர்வு ஈஸ் ஈக்குவல் டு அறிகிறேன் அறிகிறேன் காரியம் எது அறிதல் என்னும் நிகழ்ச்சி எவ்வாறு நிகழ்கிறது எபிஸ்டமாலஜியா இங்கிலீஷ்ல பேர் பேருஸ்டமாலஜின்னு நினைக்கிறேன் அறிவு என்பது எப்படி ஏற்படுகிறது எந்த அறிவு நம்ம மனசில் நம்ம உள்ளத்தில் ஏற்படுகிற அறிவு எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறது நினைக்கிறேன் எபிஸ்டமாலஜின்னு இங்கிலீஷில் அதுக்கு பேருன்னு நினைக்கிறேன் சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிரமாண அளவ இயல் தமிழில் அதுக்கு பேர் அளவ இயல்னா தெரியாது அளவ அப்படின்னு பேர் சம்ஸ்கிருத பாஷையில் பிரமாணம் பிரணசாஸ்திரம் பிரமாணசாஸ்திரம் பிரமாணம்னா என்ன அறிவு நமக்கு எப்படி ஏற்படுகிறது அறிவை தரும் கருவியை பற்றிய சாஸ்திரம் அறிவை தரும் கருவியை பற்றிய சாஸ்திரம் அதுக்குதான் பிரமாண சாஸ்திரம்னு பேர் அத்வைத்த வேதாந்த சித்தாந்தப்படி அறிவு எப்படி ஏற்படுகிறதுன்னு இங்கே சொல்லப்படுகிறது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 இந்த இருட்டறையிலிருந்து வெளியில் வந்து நான் வந்து ஒரு கண்ணாடியை வச்சு வெளியில் இருக்கிற சூரியனை வந்து என்ன பண்ணுறேன்னா சூரியன் எல்லா பக்கமும் வெளிச்சம் கொடுத்துன்ட்ருக்கு ஆனால் நான் என்ன பண்ணுறேன் ஒரு கண்ணாடியை காமிச்சு அந்த கண்ணாடியில் சூரியனுடைய நிழல் விழும்படி செய்து இருட்டறையை நோக்கி நான் காட்டுறேன் இருட்டறையில் இருக்கிற பொருள்களெல்லாம் ஒளிர்விக்கப்படுகின்றன சூரியன் எப்படி இந்த இருட்டறையில் இருக்கிற பொருளை ஒளிர்விக்கிறார்னா டைரக்டாக ஒளிர்விக்கலை எங்கேயும் வியாபிச்சிருந்தாலும் கட்டடம் தடுத்துருக்கு அங்கே நான் ஒரு ச கண்ணாடியில் சூரியனை காமிச்சு வெளிச்சம் கொடுக்குற மாதிரி எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள தூய உணர்வானது புத்தியில் நிழல் பட்டு இருட்டறை போன்றிருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் ஒளிர்விக்கிறது புரிகிறதா இதுக்கு மேலே புரிய வைக்க என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல அப்பதான் நாம அறிகிறேன்னு சொல்றோமா அதத்தான் இந்த ஸ்லோகம் சொல்லுது ஆத்மனஹா சச்சிதம்ச புத்தேகே விர்த்திஹி இத்தி துவயம் என்று ரெண்டும்வேகேன சாஸ்திரம் படிக்காத வரைக்கும் சாஸ்திரம் படித்த பிறகு அறிவு எப்படி ஏற்படுதுன்னு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு இப்ப ஆத்மபோதம் கிளாஸுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருப்போமா யோசிச்சிருக்கவே மாட்டோம் இப்போதான் யோசிச்சு புரிஞ்சு நட்டோம் இப்போ புரிஞ்சுட்டாச்சு விஷயம் புரிஞ்சுன பிறகு எப்படி புரிஞ்சுவிட்டோங்கிறது கூட தேவையில்லேம்போம் விஷயத்தை புரிஞ்சுன பிறகு நமக்கு புரிஞ்சுக்கிறதுனுடைய நோக்கம் என்ன ஆத்ம தத்துவம் ஆத்ம தத்துவம் புரிஞ்சுடுத்துன்னு சொன்னால் எப்படி புரிஞ்சுட்டோங்கிறது கூட நமக்கு செகண்டரி தான் எப்படியோ விஷயம் புரிஞ்சாச்சு அப்பா இன்னொருத்தருக்கு புரிய வைக்கணும்னா அதுக்கு ஒரு மெத்தடெல்லாம் யூஸ் பண்ணி புரிய வைக்கணும் அதை தான் சாஸ்திரம் பண்ணுகிறது அவிவேகேனச்சம்யோஜிய பகுத்து அதை பிரிக்காம இவர்த்ததே நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் நான் சொல்ற போது எந்த நான் அறிகிறது அப்படின்னு கேட்டா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 நிஜ அறிவு அறிவு வந்து நிஜ சூரியன்ட்டேனோ சரி பரவால் நிஜ உண நிழல் உணர்வுக்குத்தான் அறிவு ஏற்படுகிறது என்கிற பொழுது நிஜ உணர்வு இல்லாமல் நிழல் உணர்வு இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது ஆக அறிவு யாருக்கு ஏற்படுறது நிழல் உணர்வுக்குத்தான் அறிவு ஏற்படுகிறதை தவிர நிஜ உணர்வுக்கு அறிவு ஏற்படுவதில்லை அறிவு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக நான் ஒரு ஒருத்தரையும் இப்போ நான் படித்து புரிஞ்சுக்கிற போது யார் புரிஞ்சுக்கிறான்னா நிழல் உணர்வு தான் நிழல் உணர்வு என்ன புரிஞ்சுக்கிறது நான் நிழல் உணர்வுன்னு புரிஞ்சுக்கிறது நான் நிழல் உணர்வுன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் நான் நிழல் உணர்வா நிஜ உணர்வா நான் நிழல் உணர்வு புரிஞ்சுட்டாலும் என்னவார் புரிஞ்சுக்கிறதுண்ணா நான் நிஜ உணர்வு என்று நிழல் உணர்வோடு இணைத்து நான் புரிந்து கொள்ளுகிறேன் அதுக்குதான் நான் சொல்றது அறிவு உடம்புலேருந்து உற்பத்தி ஆகலை இப்படிதானே சொன்னேன் அறிவு உடம்புலருந்து உற்பத்தி ஆகலை அறிவு உடம்புல ஒரு பகுதியும் அறிவு உடம்போட குணமும் அல்ல அறிவு உடம்புக்கு வேறாக இருந்து கொண்டு ஞாபகம் வச்சுக்கணும் அறிவு உடம்புக்கு வேறாக இருந்து கொண்டு அறிவு உடம்பு மனம் புத்தியை வியாபித்து அறிவு உடம்பு மனம் புத்தியை இவைகளுக்கு அருள் புரிந்து கொண்டு இருக்கிறது உடல் மனம் புத்தி இல்லாவிட்டாலும் அறிவு இருக்கும் ஆனால் அறிகிறேன் என்று சொல்லணும்னா நிழல் உணர்வு தேவை நிழல் உணர்வு புத்தி தேவை புத்தி இல்லாம அறிகிறேன் என்ற விவகாரம் கிடையாது ஆக சிதாபாசனுடைய விவகாரத்தை சித்துல அறியாமையினால மிக்ஸ் பண்ணுகிறான் அப்படிங்கிறது இதை புரிஞ்ச உடனே என்ன இதை படித்த என்ன நமக்கு கிடைக்கும்னா ஓஹோ நான் படிக்கிறது அறிகிறேன்கிற விவகாரமும் நான் பண்ணலை அந்த கரணம்தான் பண்ணுறது சிதாபாசந்தான் நான் வந்து இது இன்னொரு பாஷையில் போட்டால் அதுக்கு பேர் ஜாத்தான்னு பேர் அகம் அக்ஞா அக்ஞ்சா நான் அர்த்தம் அப்ரமேயா ஸ்வப்பிரகாஷா என்று விஷ்ணு சகஸ்திரநாமம் சொல்லுகிறது நான் அறியப்படு பொருளாக அறிய முடியாதவன் என்னை நானே விளக்கிக் கொள்கிறேன் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் இந்த ஸ்லோகத்துல இதுதான் படிச்சிருக்கோம் ஆத்மாவினுடைய சச்சிதம்சத்தையும் புத்தியினுடைய விறத்தியையும் எண்ணங்களையும் சேர்த்து இரண்டையும் சேர்த்து அறியாமையினால் இரண்டையும் சேர்த்து ஆத்மனகா சச்சிதம்சஹா புத்தேகே விற்தி இவயம் அவிவேகேன சம்யோஜிய இரண்டையும் அறியாமையினால் இணைத்து ஜானாமி இதி பிரவர்த்ததே நான் அறிகிறேன் என்று ஒருவன் கருதுகிறான் ஆக அறிதல் என்னும் நிகழ்ச்சியின் விளக்கம் இவ்வாறு உண்மையில் ஆத்மா அறிவதும் இல்லை அறிதல் என்னும் செயல் ஆத்மாவினிடத்து இல்லை அடுத்த விதி ஜீவம் ஜா்விரே முய அது ஞாத்தான் இருந்தால் அது ஞாத்தா போட்டு அதுதான் பழக்கம் கர்த்தாத்தா போட்டால் தப்பு இல்லை நானும் ஞாத்தா தான் படிச்சிருக்கேன் திரஷ்டாவிலேயே ஞாத்தாவையும் போட முடியும் அதனால தான் கர்த்தான்னு போட்டிருக்கேன் இந்த புஸ்தகத்தில் ஸ்லோகத்தை இன்னொருத்திரம் படிக்கலாம் ஆத்மனோ விக்கிரியா நாஸ்தி புத்தேர்வி முக என்ன சொல்ற சர்வமலம்னு இருக்கு சர்வமஹம் அப்படின்னு இருக்கு நான் அர்த்தம் விளக்கம் சொல்றேன் ஆத்யா நாஸ்தி ஆத்மாவுக்கு ஆத்மா யாதொரு செயலையும் செய்வதில்லை ஆத்மா அறிபவன் என்கின்ற தன்மையும் ஆத்மாவுக்கு கிடையாது புத்தேர் போதோன ஜிதி புத்தே நஜாது ஒரு பொழுதும் அர்த்தம் ஒருபொழுதும் புத்தேகே போதா நாஸ்தி புத்திக்கு தானா அறிவு கிடையாது ஆத்மாவுக்கு செயல் கிடையாது அப்ப அறிவு யாருக்கு அப்படின்னு கேட்டா ஜீவஹா ஜீவஹா நிழல் உணர்வு ஜீவகா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 போலி உணர்வுன்னு அர்த்தம் ஆபாசன்னா போலி உணர்வுன்னு அர்த்தம் நிழல் உணர்வுன்னு நான் சொல்றது அது அந்த தான் சொல்றேன் நிழல் உணர்வு நிழல் உணர்வு தான் என்னாகிறது புத்தியோட சேர்ந்துண்டு சர்வம் அகம் ஜாத்வா அகங்கிறத விட அலம்ங்கிறது நல்லது அலம்னா முற்றிலும் அனைத்தும் பண்ணுறது இந்த சிதாபாசந்தான்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 அந்த புத்தியில் தெரிகிற நிழல் தான் இது ஏற்படுகிறது சர்வம் ஜீவகா ஜீவகா அலம் ஞாத்வா அலம் அகம்னு ரெண்டு இருக்கு அனைத்தையும் தான் என்று நான் என்று அறிந்து அகம்னு போட்டா அலம்னு போட்ட முழுமையாக முற்றிலும் அவற்றோடு தன்னை இணைத்து கொண்டு ஜீவன் அதனோடு தன்னை இணைத்து கொண்டு இணைத்து கொண்டு ஞாத்தா திரஷ்டா ஞாத்தான்னா அறிபவன் கர்த்தான்னா செய்பவன் திரஷ்டான்னா காண்பவன் என்று மயக்கமடைகிறான் நான் பார்த்தேன் நான் பார்த்தேன் அப்படிங்கிறான் நான் செஞ்சேன் நான் அறிஞ்சேன் நான் இத்தனை விஷயத்தை அறிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறான் அறிஞ்ச விஷயங்கள்லாம் இவனுக்கு ஏதாவது தெளிவை கொடுக்குறதா இருந்தால் இந்த ஆத்ம ஞானம் ஒன்றை தவிர எந்த ஞானமும் தெளிவில்லாத ஞானம்னு கீதையில் கிருஷ்ணர் சொல்கிறார் மற்ற ஞானமெல்லாம் அறியாமை கலந்திருக்கிற ஞானம்தான் இந்த ஞானம் ஒன்று தான் அறியாமை முற்றிலும் நீங்கிய ஞானம் நீங்கள் எவ்வளவு படித்தாலும் இப்போ பாருங்கள் மெடிக்கல் சயின்ஸு ஃபிசிக்கல் பாடியை இன்னும் அனலைஸ் பண்ணி முடிச்சுட்டாங்களான்னு முடிவில்லைங்கிறோம் ஏதோ புண்ணியத்தில் தான் எல்லா காரியம் நடந்துட்டுருக்கு உண்மையிலேயே இந்த இந்த மெடிக்கல் சயின்ஸு அப்சல்யூட்டாக படித்து முடிச்சுட்டாங்கன்னா இன்னும் என்னத்துக்கு டெவலப் பண்ணிட்டுருக்கணும் பண்ணிகிட்டே போகிறாங்க ஏதா இருந்தாலும் சரி பிரபஞ்சத்தில் சாஸ்திரமே சொல்லுகிறது அறிஞ்சது கால் பகுதி அறியாதது முக்கால் பகுதின்னா கற்றது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு மலையளவு உலகளவுன்னெலாம் சொல்லின்னு இருக்கும் ஆக இந்த ஆத்ம ஜியானம் ஒன்று தான் அஜ்ஞானம் இல்லாத ஞானம் மற்ற ஞானமெல்லாம் அக்ஞானத்தோடு தெரிஞ்சது இவ்வளவுதான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான்ப்பா அப்படின்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஆத்ம ஜியானம் ஒன்று தான் சாஸ்திரத்துலேயும் கூட ஆத்மாவை பத்தி சொல்லித் தர்ற சாஸ்திரத்திலையும் இவ்வளவுதான் சொல்லலாம் ஆனா ஆத்மாவை பத்தி கவலையே கிடையாது ஆத்மாவனுடைய லக்ஷணம் கிளியர் ஆஹா யாத்தா திருஷ்டேதி அதாவது வரையறைக்கு உட்படாத தன்னை வரையறைக்கு உட்பட்டவனாக வைத்துக்கொண்டு என்ன சொல்றான் எனக்கு இவ்வளவுதான் தெரியும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளோ இருக்கு கவலைப்படுறான்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 நான் ஒரு நாளும் துன்பப்பட்டதும் இல்லை துன்பப்பட்டு கொண்டு இருக்கவும் இல்லை துன்பப்பட போவதும் இல்லை நேற்றை பற்றி இன்றைக்கி நினைச்சேன்னா இன்றைக்கி எனக்கு துக்கம் வந்தாலும் வந்துடும் நாளையை பற்றி நான் நினைக்க போகிறதில்லை நேற்றியை பற்றி இன்றைக்கி நினைக்க மாட்டேன் இன்றைக்கி இருக்கிறத எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அவ்வளோதான் நாளைக்கே பற்றி இப்போ கேள்வி கே நாளையை பற்றி நான் சிந்திக்கவே மாட்டேன்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 நம்முடைய மோசமான குணமா நினைக்க கூடாது இதுதான் பாடம் அடுத்த வகுப்புல தொடர்ந்து அடுத்த ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் பாடிக்கலாம் ஈஸ்வரோ குருமேனே வியோமவத்யாப்தேகாய தட்சிணா மூர்த்த ஜே நமஹனே எனதுள்ளே நின்று அனந்த ஜன்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவி செய்யுமாறொன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் சாந்தி ஷாந்தி சாந்தி ஹரிஹி ஓம் ஆதி குருநாட்சஸ்வாமிகி